यस्य जननी ம் கந்தோ மா ஜனே கஜரீ ஸ்தூயத்தை நம் விதைர்வேதப்பாரகைா்ரஸ்ீதா மூஷிக்கேந்திராயத்திர ீங்கஷிராபி நி ஸ்ரீ தவிரம் ஹியதூத்தம்ஷ சதாவேந்திர முனிப்பூன் சனோஸ்மே மாதே மேவச்சமே மேவியம் மேவே ஓ நமோ விதையத்திருஷ் ஷிபியோ மஹோ நமோ குருபோவரோம ஸ்ரீஹரிம் பரமாந்த உபதுஷ்டரம் வியக்கம் காரணம் தம் நமாவது விற विस्मरणं सम्यक ज्ञान புனி விஸ்மாத்திரி மாவாசா சபியசேத் வசியோயாவத் பும்சா பிரயுக்த சம்பவேத் ஸ்வயம் ஆச்சாரியர் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை நன்றாக உபதேசம் செய்த பிறகு அந்த விஷயத்தை நன்றாக மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது சூக்ஷ்மமாகத் தோன்றுவதால் மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அதிசூக்ஷமாக இருக்கிறதுனால நாம் இதை கவனிச்சாலும் இதை இதை அறிஞ்சிருந்தாலும் இதை கவனிக்காமல் இருக்கிறதுனால அதை நன்றாக கவனிக்கணும் இங்கே ஒன்றும் புதுசாக ஒன்றும் அனுபவம் இல்லை ஆக நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறார் நிதித்தியாசனம் எதை பண்ணணும் ஸ்ரவணம் மனநம் பண்ணி எதை புரிஞ்சுட்டு அதை தியானம் பண்ணணும் ஆஹ நிதித்தியாசனம் வந்து மோக் அடையறத்துக்காகவும் அல்ல நிதித்தியாசனம் வந்து ஞானம் அடையறத்துக்காகவும் அல்ல நிதித்தியாசனம் வந்து எந்த அனுபவத்தை பெறத்துக்காகவும் அல்ல ஆஹ நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் அல்ல மோக்ஷம் நம்முடைய ஸ்வரூபமாகவே இருக்கிறது ஞானத்தை நிதித்தியாசனத்தினால அடைய முடியாது ஏனென்றால் ஸ்ரவணத்தினால்தான் ஞானத்தை அடைய முடியும் ஸ்ரவணத்தினால கிடைச்ச ஞானத்தை அது சந்தேகத்தோட கூடின ஞானத்தை சந்தேக பண்ணின பிறகு நம்முடைய சுவாவம் விபரீத பாவனை போகிறதுக்காக பண்றோம் விபரீத பாவனைனால் என்ன நான் வரையறுக்கப்பட்ட உடம்பாக தான் இருக்கேன் நான் அபூர்ணனாக இருக்கிறேங்கிறது விபரீத பாவனை பூர்ணனாக இருக்கேங்கிறது சாஸ்திரத்தினால எனக்கு கிடைச்ச கன்விக்ஷன் அகம் பூர்ணகா அஸ்மி நான் இந்த பாஷையிலே சொல்கிறேன் அகம் பூர்ணா அஸ்மி அபூர்ணா அஸ்மி அபூர்ணா அஸ்மின் அனு்த்தம் நிறைவில்லாதவனாக இருக்கிறேன் நான் குறைவானவனாக இருக்கிறேன் வேதாந்தம் படிக்கிறதுனால என்ன தெரிகிறது எல்லோருமே நிறைவானவர்கள் தான் யாரும் குறைவானவர்களே கிடையாது நானும் நிறைவானவன் தான் அகன் குறைவு என்பது அறியாமையினுடைய விளைவு அதான் விபரீத பாவனை என்ன வந்து நான் குறைவானவனா நினைச்சேன்னு சொன்னா அது விபரீத பாவனை என்ன நிறைவானவன் புரிஞ்சுட்டேன்னா ஞாபக வச்சுக்கணும் நான் நிறைவானவன் தான் உண்மை நான் நிறைவானம் அகம் பூர்ணகாங்கிறது தான் சத்தியம் அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணம் சாஸ்திரம் யுக்தி பூர்வமாக அனுபவ எனக்கு உபதேசம் பண்ணுகிறது என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு சாஸ்திரம் எனக்கு உபதேசம் பண்றது எனக்கு தெரிஞ்சிருக்கிற உதாரணங்களை வைத்துக்கொண்டு விஷயங்களை வைத்துக்கொண்டு உதாரணம் சொல்லி எனக்கு உண்மையை புரிய வைக்கிறது ஆஹாஸ்திரம் ஸ்ருதியானது யுக்தி அனுபவ பூர்வமாக உண்மையை எனக்கு உபதேசிக்கிறது துவம் பூர்ணகா அபூர்ணகாங்கிறது அவித்யா பூர்ணகாங்கிறது வித்யா ஆஹா நீ பூர்ணமானவன் என்கிற அறிவை சாஸ்திரம் எனக்கு கொடுக்கிறது நான் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தா பக்தியோடு படிக்கிறேன் வெறும் ஸ்ரத்த மாத்திரம் இல்லை சாஸ்திரம் எனக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்கிறது என்னோட அனுபவத்தையே விழிப்பு கனவு உறக்க அனுபவத்தை வச்சுன்டே எனக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுதான் ரொம்ப முக்கியம் என்னுடைய ஜாகிரத் சொப்ன சுஷு அனுபவத்தை வச்சுன்னு தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது உன்னுடைய அனுபவத்தை நீ விசாரம் பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு விஷயத்தை புரிய வைக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் அகம் பூர்ணம் பிரம்ம அஸ்மி நான் மாத்திரம் இல்லை எல்லாம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி சர்வம் கலு இதம் பிரம்ம ஆக நிதித்தியாசனம் பண்ணுறதுனால என்னாகும் இந்த ஞானம் வந்து ஜீரணமாகணும் அசிமுலேஷன் இங்கிலீஷில் சொல்லுவார் ஆக இந்த அசிமுலேட் பண்ணமே தவிர ஒரு புதுஷாக ஒன்றும் வர வேண்டியதே கிடையாது அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நிறைய பேர் தியானத்தினால ஏதாவது புதுஷாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க தியானத்தினால புதுஷா ஒன்றும் கிடைக்காது மனசுக்கு வேணால் பக்குவங்கள்லாம் ஏற்படலாமா இருக்கலாம் மனசுக்கு சில தன்மை அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே தியானம் பண்ணி பழகி இருக்கணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே சகுண பிரம்ம தியானம் ஏக்கரூபத்தியானம் அநேக ரூபத்தியானம் ரூபாரூப தியானம் எல்லாம் பண்ணி பழகி மனசு ஆகையினால அதெல்லாம் பண்ணி பழகி இருந்ததுன்னு சொன்னா இந்த பிரம்ம ஞானம் பெறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இங்கேயும் என்ன பண்ணுறோம் இந்த மூணு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இதை ஆரம்பித்தேன் நிதித்தியாசனத்தினால முக்தி கிடையாது நிதித்தியாசனத்தினால முக்தி இல்லை நிதித்தியாசனத்தினால ஞானமும் இல்லை நிதித்தியாசனத்தினால ஏதாவது புது அனுபவம் அந்த அனுபவத்துக்கு அனுபவம் ஏதாவது வந்தால் அந்த அனுபவத்தையும் நாம் மதிக்கப் போகிறது இல்லை ஆ அனுபவத்துக்காக நான் தியானம் பண்ணலை ஞானத்துக்காக தியானம் பண்ணலை மோட்சத்துக்காக நான் தியானம் பண்ணலை ஆனால் மனசு இந்த ஞானத்தில் ஊறி இருக்கணுங்கிறதுக்காக நான் எப்போ முக்தனாக தான் இருக்கேன் அது எனக்கு வேதாந்தம் சொல்லி ஞானத்தினால கிடச்சிது அந்த ஞானம் ஆழமாக போகிறதுக்காகத்தான் நான் தியானம் பண்ணுறேன் அந்த ஞான மயமா என் மனசு ஆகணும் அதுக்காக நான் பண்ணுறேன் அது வேணும் அது அவசியம் தேவை ஏன்னால் விவகார பிரபஞ்சத்தில் விவகாரத்தில் நமக்கு அந்த நிஷ்டை நமக்கு வேணும் அதுக்காக பண்ணுறோம் ஆக இந்த சமாதியை கடைசியில் சொன்னார் முதல்ல விஷய விறத்தியெல்லாம் விட்டுட்டு பிரம்ம விறத்தியில் மனசை செலுத்தி அந்த பிரம்ம விறத்தியும் பிரம்ம வத்தியில் மனம் ஒடுங்கிறது பிரம்ம விரத்தியில் மனம் ஒடுங்கிறது அதுக்கு பேர் ஞான சமாதி அப்படி சொன்னஸ்மரணம் என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம் அந்த மனம் ஒடுங்கிறது அர்த்தம் பண்ணிருந்த மனசு லயப்படுறது என்ன விற்த்தியில விற்த்தியில மனசு லயப்படுறது அதுக்கு ஞான சமாதினு பேர் இனி ஜான இது நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றார் அதை படிக்க ஆரம்பித்தோம் நேற்றிக்கு இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சொல் என்னன்னா அக்ருத்திரி ஆனந்தம் அக்ருத்திரிமான தெரியும் சுகம் அது நம்ம வந்து துக்க விற்த்தி சுகவத்தி துன்பம்ங்கிறது ஒரு எண்ணம் தான் துன்பம் என்பது ஒரு எண்ணம் இன்பம் என்பது ஒரு எண்ணம் அன்பு என்பது ஒரு எண்ணம் வெறுப்பு என்பது ஒரு எண்ணம் எல்லாமே எல்லாமே எண்ணமயம் எண்ணம்ங்கிறது சமஸ்கிருதத்துல விரத்திங்கிறோம் இங்கிலீஷ்ல தாட்னு சொல்றது அத விற்பி விற்த்தின்னு சொல்றோம் ஆனந்த விருத்தி ஆனா இங்க என்ன சொல்ற அகிருத்தி ஆனந்தம் கிருத்திம ஆனந்தம் சொன்ன செயற்கையான ஆனந்தம்னு அர்த்தம் செயற்கையான ஆனந்தம் ஆர்டிபிஷியல் ஆனந்தா அகிருத்திரி ஆனந்தம்னு சொன்னா இயற்கையான ஆனந்தம்னு நேச்சுரல் ஆனந்தா ஆக செயற்கையான ஆனந்தம் இயற்கையான ஆனந்தம் நம்ம என்ன பண்றோம் செயற்கையான ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு போறோம் இங்கிருந்தோ போகணும்னு தோன்றது அங்கே போகிறோம் ஒரு வஸ்துவை பார்க்குறோம் அதை பார்த்து என்னென்னா அதனால ஒரு அது இங்கிலீஷில் சொன்னால் கண்டிஷன்டு ஆனந்தம் அதாவது என்னோடய ஆனந்தத்துக்கு இது வேணும் என்னுடைய ஆனந்தத்துக்கு இது தேவை நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் எனக்கு இதெல்லாம் வேணும் அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அது இல்லைன்னா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்புறம் என்னது பேசிக் நீட்ஸ் அப்புறம் வந்து என்னதுன்னா லக்ஸுரி நீட்ஸ் இப்படி போயிகிட்டே இருக்கும் அடிப்படை தேவைகள் அப்புறம் என்ன ஆகும் அடிப்படை தேவையே கூடிகிட்டு போகிறது கடைசியில் இப்போ எல்லாமே அடிப்படை தேவையில் போயிருக்கு இந்த ரூம் கட்டி இருக்கிறத பார்த்தா தெரியும் இவ்வளோ அடிப்படை தேவையானு இப்போல்லாம் ஒரு காலத்திலலாம் அடிப்படை தேவை மிக குறைவாக இருந்தது இப்போ அடிப்படை தேவையோட அளவே அதிகமாகிடுது ஏசி அடிப்படை தேவைகளில் ஒன்றாகிடுது ஒரு காலத்தில் ஃபேனே வந்து ஆடம்பர தேவையாக இருந்தது வெறும் விசிறியை வச்சுன்னு இப்படியே விசின் உட்காண்ட்ருந்தோம் இப்போ அப்படி இல்லை எல்லா சௌரியங்களும் இருக்குது ஃபேனு ஏசி அது ஏசின்னு இன்னும் சத்தம் இல்லாமல் வரணும் நல்ல கம்பெனியாக பார்த்து போடணும் அப்படிங்கிற போது என்னென்னா இதெல்லாம் தேவை எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோமே ஆனால் அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியறதான்னா ஆ எங்கேயோ ஒரு பக்கம் இடிக்கத்தான் செய்யறது அப்போ என்ன பண்ணுறதுன்னா இன்னும் நல்லா வரலையே ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நினச்ச மாதிரி அமையலை அது ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் இருக்கிற இடமாக இருக்கலாம் ஆசிரமமாகவும் இருக்கலாம் நம்ம உடம்பாகவே இருக்கலாம் நம்ம நினைப்போம் நம்ம நம்ம உடம்பை இப்படி வச்சுருக்கணும்னு நினப்போம் நம்மளால முடியாமல் இருக்கலாம் அப்போ என் நிம்மதிக்கு என் உடம்பே காரணமாயிடுறது என் உடம்பு இப்படி இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என் உடம்பு இப்படி இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி நிறைய நீங்கள் எது வேணாலும் போடுங்க இந்த கண்டிஷன் எல்லையே இல்லை எல்லாரும் இப்படி இருக்கணும் அத்தனை பேரும் எப்பவும் சிரிச்சுண்டே இருக்கணும் கொஞ்சம் உம்முன்னு இருந்தால் எனக்கு என்னவோ பண்ணுறது அப்படின்னா அப்படி எல்லாமே விஷயத்தை அத்தனை விஷயத்துலேயும் நம்ம வந்து என்னென்ன இதுக்கு பேர் என்னது நிபந்தனையோடு கூடின ஆனந்தம் ஆக இது வந்து கிருத்திரிம ஆனந்தம் கிருத்திம ஆனந்தா இந்த நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் அக்ருத்திரிமானந்தம் அப்படின்னு சொல்றாரு அவர் இதான் விஷயம் அகிருத்திரிமானந்தம்னா என்னன்னா ஆத்மா எப்பவும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு வேதம் சொல்லுகிறது ஆனந்த ஆத்மா விஜானம் ஆனந்தம் பிரம்மா இப்படி எல்லா இடங்கள்லேயும் ஆனந்தமே பிரம்மங்கிறது சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்ம ஆக ஆனந்தமாகவே நான் இருக்கேன் ஆனா என்ன பண்றேன் அறியாமையினால என்ன பண்றேன் ஆனந்தம் வரணும்னு எதிர்பார்க்கிறேன் இதைத்தான் நம்ம வழக்கமா சொல்றது எப்படி சொல்லுவோம் கேட்டா ஆனந்தம் முதல்ல வெளியில் இல்லைன்னு நிரூபிக்கணும் இது பெரிய விசாரம் அது இது ஆனந்த மீமாங்கிறது வே தைத்திரியோபனிஷத் சைஷானந்த மீமாகம்சா பிஷா மீமாசா ஆனந்த மீமாசா சாஷா ஆனந்த மீமா பைஷானந்த மீமாகம்சா பனந்த மீமாசா ஆனந்தத்தை விசாரம் பண்றோம் அப்படின்னு உபரிஷத்தே சொல்றது முதல்ல ஆனந்தம் வெளியில இல்லேங்கிறத தீர்மானம் பண்ணும் அது எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னு கேட்டா ஒரு பொருள் எல்லோருக்கும் எல்லா காலத்திலையும் சுகம் கொடுக்கறது இல்லை வாஸ்தவமா இல்லையா இந்த வகுப்பு எல்லாருக்கும் எல்லா காலத்திலயும் சுகம் கொடுக்குமா இப்பவே இந்த வகுப்பை நான் வந்து இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட்டி வச்சுங்களேன் நீங்க சொல்லுவீங்களா இருக்கலாம் என்ன வந்து நல்லா நீங்கள் கூட்டினா கூட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா இருக்கலாம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட்டினாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருக்கலாம் ஆனால் நான் இது முதல்ல சொல்லியிருந்தேனா கொஞ்சம் நாங்கள் ரேட்பாடு பண்ணிட்டு வந்துருக்கோம் இங்கே திடீர்னு க்ளாஸுக்கு வந்த உடனே அவன என்ன நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டுருக்கோம் நாங்கள் கிளம்பி பண்ணிகிட்டுருக்கோம் அவன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா காலத்துலேயும் ஒரு விஷயம் ஆனந்தத்தை கொடுக்காது ஏன்னா இப்போ டிவியே எடுத்துக்கோங்களேன் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் சரி இது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலையும் சுகம் கொடுக்கும்னு எதையாவது சொல்ல முடியுமா ஒரு ரொம்ப பெரிய சோகம் யாரோ இறந்து போயிட்டாங்க குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமானவங்க முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்க அந்த நேரம் வந்து அவனுக்கு இறந்து போன நேரத்தில் ஜிலேபி சாப்பிடு அப்படின்னு கொடுத்தோம்மாண்ணா உனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்குமே இந்த கடை ஜிலேபிப்பா அந்த ஜிலேபி அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே நான் அவனை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு அது என்ன இருந்தாலும் அந்த நேரத்தில் ஸ்வீட் சாப்பிட முடியுமா முடியாது அப்போ இது என்ன தெரிகிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் அவனால் சாப்பிட முடியாது நல்ல ஜீரோ லெவலுக்கு கீழே இருக்கு ஒரு இடம் அங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா குளிர் தாங்க முடியல அந்த இடத்துல போய் ஐஸ்கிரீம் உனக்கு தான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமே என்ன அது மெட்ராஸில் மே மாதத்தில் வேணால் சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம் அந்த இடத்துல இப்படி சாப்பிட முடியும் இது புரிகிறது இல்லையா அது மாதிரி உதாரணத்துக்காக சொன்னேன் ஒரு பொருள் எல்லா இடத்துலேயும் எல்லோருக்கும் அது மாத்திரம் இல்லை குழந்தைகளுக்கு பிடிக்கிறது அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கிறது குழந்தைகளுக்கு பிடிக்காது கண்டிப்பாக சில பிடிக்காது இது என்ன குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிறது ஒய்ஃபுக்கு பிடிக்காது அதை சொல்லலை நல்லா சொல்கிறேன் இப்போ அதனால் ஒய்ஃபுக்கு பிடிக்கிறது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் உடனே அங்கே ஒரு தத்துவம் எழுதி வச்சிடணும் விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை அப்படி சொல்லி இது இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா வெளியில் சுகம் இல்லை நம்ம மனசை பொறுத்து சுகம் இருக்குது இது ஒரு சுகம் வெளியில இல்லைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் இது நீங்க எல்லாத்திலையும் நீங்க உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணால் நிறைய வரும் இன்பம் என்பது புறத்தில் இல்லை ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் ஒரு பொருள் இன்பத்தையே தரும் என்று சொல்ல முடியாது நெருப்பு எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலயும் எல்லோருக்கும் சுடும் அப்படி சுகத்தை சொல்ல முடியுமா முடியாது இது ஒரு காரணம் இது ஒரு இது சொல்கிறது அப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சுகங்கிறது வெளியில் இல்லை அப்புறம் வந்து தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கோமே நம்ம சொல்கிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் தரேன் சொல்கிறத சொல்லி வைப்போம் ஐம்பது கோடி ரூபாய் தரேன் ஐம்பது கோடி நான் மட்டமாக சொல்கிறேன் ஐம்பது கோடி ரூபாய் தரேன் ஆனால் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு தூங்கக்கூடாது இல்லை இல்லை பதினஞ்சு நாளைக்கு இல்லை இல்லை இல்லை பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் தூங்கக்கூடாது நான் உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு எங்கிட்ட இல்லைங்கிற விஷயம் வேறு ஐம்பது கோடி ரூபாய் தரேன் நீங்கள் தூங்கக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு நான் அற முடியும் ஒரு நாள் கூட நம்மளால் தூங்காமல் இருக்க முடியாது தூங்கித்தான் ஆகணும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி தூங்கித்தான் ஆகணும் தூக்கத்தில் நமக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை அந்த தூக்கத்தை அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் தூங்குற போது கொசு கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணுவோம் பண்ணி எல்லாம் மூணு நாலு ஆளை விட்ட வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு படுக்கையை நல்லா சாஃப்டாக விரித்து எல்லாம் பண்ணி சுகமாக நிம்மதியாக தூங்கணும் இப்போ தூக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது எதுவுமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்குது அப்போ பொருளில் ஆனந்தம் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னதுன்னா தூக்கம் அப்புறம் இன்னொரு உதாரணம் என்னென்னட்டால் அது சொல் புரிய வைக்கணும் ஞானிகள்னு பெரிய மகாஜ்ஞானிகள்லாம் பார்த்தா அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் சரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா நான் ஆனந்தமாக இருக்கேன் எஸ்மின் பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத் நான் அபரோக்ஷானுபூதி நல்லா படிச்சுருக்கேன் எனக்கு விஷயங்கள்லாம் தெளிவாக தெரியும் அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டிய அவசியம் எனக்கு வேண்டாம் யாருக்கு பிரியம் இருக்கோ யாருக்கு இதில் இச்சை இருக்கோ அவங்களை கொண்டு போய் கொடு எனக்கு இது பேர் வித்வத அனுபவம்னு பேர் ஞானியோட அனுபவம் என்னென்ன ஆனந்தமாக இருக்காருங்கிறது எதில் தெரியறதுன்னா அவரோட வைராக்கியத்தின் மூலம் தெரியிறது வேதம் சொல்கிறது ஸ்ரோத்ரியச அகாமகத நன்னா சாஸ்திரம் படித்து ஆசை இல்லாதவனுக்கு அதே ஆனந்தம் இருக்குங்கிறது என்னெல்லாம் ஆனந்தங்கிறேஷ் மனுஷிய ஆனந்தம் மனுஷிய கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் பித்திருக்களுடைய ஆனந்தம் ஆஜானஜான தேவானந்தம் கர்ம தேவானந்தம் தேவானந்தம் இந்திரானந்தம் ப்ரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மாஜியோட ஆனந்தம் பதினோரு ஆனந்தம் யாருக்கு இருக்குன்னா அத்தனை பேருக்கு இருக்கிற ஆனந்தம் பிரம்மாஜியோட ஆனந்தம் கூட நல்ல படித்த ஞானிக்கு ஆசை இல்லாதவனுக்கு வைராக்கியம் உள்ளவனுக்கு அதே ஆனந்தம் இருக்கு சயேகோ பிரம்மண ஆனந்தா ஸ்ரோத்ரியசிய சகாமகத வேதமும் சொல்லுகிறது இந்த உதாரணம் ஞானியோட அனுபவத்தையும் பார்க்குறோம் ஆக இந்த இது எதுக்கு சொல்கிறேன் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் நிறைய இப்படி எப்படி சொன்னாலும் இந்த வந்து இந்த வேதங்களில் அடிக்கடி இது வருகிறது ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா ஆனந்தமே ஆனந்தத்தை தேடுறது ஆனந்தான் ஆனந்தத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது எப்படி இருக்கும் எப்படி ஆனந்தமே சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறது ஆனந்த ஸ்வரூபமாகிய நான் அறியாமையினால் துக்கத்தையும் சுகத்தையும் மாற்றி மாத்தி அனுபவிக்கிறேன் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் சத்தியத்துவம் நான் தான் கொடுக்கிறேன் உண்மையிலேயே அகம் நித்திய ஆனந்த ஸ்வரூபா சதா ஆனந்த ஸ்வரூபகா சர்வத்திர ஆனந்த ஸ்வரூபகா வேணா போடலாம் நான் எங்கும் ஆனந்தமாக இருப்பவன் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவன் எல்லா பொருளும் எந்த பொருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னுடைய ஆனந்தம் கூடாது குறையாது ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் எப்படி நிறைவாக இருக்கோ அப்படி நான் நிறைவாக இருக்கேன் ஆகா இது வந்து இயற்கையான ஆனந்தம் ஆனால் அந்த இயற்கையான ஆனந்தத்தை விட்டுட்டு நான் சொல்லலை தாய்மாரர் ரொம்ப அழகா சொல்லர் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாக்கார போகம் எனும் பேரின்பள்ளம் பேரின்ப வெள்ளம் அகண்டாக்கார போகம் எனும் பேரின்பள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ என்னத்துக்கு இப்படி கரப்ட் பணி சம்பாதிக்கிறேன் பாட்டுல இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்டவெளி நன்னி துஷ்ட இருளான் கலையை கலைந்து பின் பார்த்தேன் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் ஆகையினால இது வந்து அகிருத்திரி ஆனந்தம் ஸ்வரூப ஆனந்தம் ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் இந்த ஆனந்தத்துக்கு ஈடு ஏதுனாலையும் வராது ந கர்மனா ந பிரஜயா தனேன வேதம் ரொம்ப அழகா சொல்லிடுத்து அமிர்தத்துவம் அமிர்தத்துவம் போட்டுக்க வேண்டிதான் போட்டுக்க வேண்டிதான் கர்மனா அமிர்தத்வம் நனசு சடங்குகளால பூஜைகளால மாத்திரம் ஆனந்தத்தை அடைய முடியாது கர்மனா அமிர்தத்துவம் நனசுஹு பிரஜையா அமிர்தத்வம் ந குழந்தைகளால முடியாது தனேன அமிர்தத்துவம் நனசுஹு தியாகேன என்ன தியாகேன பிரஜாத்தியாகேன தனத்தியாகேன கர்ம தியாகேன அமிர்தத்வம் ஆனந்தத்துவம் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஆக இந்த ஸ்வரூபானந்த இதுக்கு ஒரு பைசா செலவில்லை உண்மையான இன்பத்துக்கு ஒரு காசு செலவில்லை இந்த பொய்யான சுகத்துக்கு ஏகப்பட்ட அந்நியாயமும் அதர்மமும் அக்கிரமும் பண்ண வேண்டியிருக்கு அப்படியே வந்தாலும் அந்த ஆனந்தம் திருப்தியாக இல்லை என்ன பண்ணுறது நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பெரிய பணக்காரன்லாம் சுட்டுன்னு செத்துருக்கான் இல்லாட்டி தற்கொலை பண்ணிட்டு தான் செத்துருக்கான் அது பெரிய லிஸ்ட்டே இருக்கு இந்த ஹுண்டாய் கம்பெனி ஓனர் வந்து எத்தனாவது மாடியில் இருந்தோ விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து ஏன்னா என்ன இருந்தால் என்ன பிரயோஜனம் மனசில் சாந்தி இல்லை இதுவே தெரியுது நமக்கு ஆக உலகமே நீ சக்சஸ்ஃபுல் பர்சன் சொன்னால் கூட எனக்கு நான் வந்து திருப்தியாக இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நான் வந்து ஃபெயிலியர் வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்னா உலகமே சொல்றதேப்பா நீ வந்து பெரிய ஆளுங்கிறது எல்லாம் நீ பணம் பல கோடிக்கு அதிபதியாக இருக்க இதெல்லாம் இருக்கியப்பா அப்படின்னா நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க வாழ்க்கையில் பார்த்தா நிறைய பேரை பார்த்தா பெரும்பாலும் பார்த்தா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பெரிய ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரங்களில் ஒருத்தர் அவங்க ஆனால் மனைவியும் கணவனுக்கும் ஒத்தே போகாது அதனால் மனைவி ஒரு பங்களாவில் கணவன் ஒரு பங்களாவில் மனைவிக்கு ஏகப்பட்ட எடுபடி ஆட்கள் கணவனுக்கு ஏகப்பட்ட எடுபடி ஆட்கள் இந்த ஆட்கள் கூட பேசிக்கக்கூடாது வேலைக்காரங்க கூட இந்த இந்த அம்மாவோட வேலைக்காரங்களும் அந்த இது பேசிக்கக்கூடாது சொத்தில் மாத்திரம் அப்பப்போ பங்கு இருக்கிறதுனால கையெழுத்து போடுறதுக்கு வரணும் மூஞ்சி திருப்பி கையெழுத்து போட்டு போனோம் என்ன ஆகையினால இதுல இருந்து என்ன தெரிகிறது கிருத்திம ஆனந்தம் இந்த ஆனந்தத்துக்காக சொல்லிட்டு இருக்கலாம் கதகதையா சொல்லலாம் அபரோக் பூதி கிளாஸே இருக்காது விஷயம் கிருத்திரிம ஆனந்தம் ஸோ அந்த ஞானத்தினால அதை விச்சாரம் பண்ணி ஞானம் இல்லாதனால தான் இவ்வளோ துக்கம் அஜானத்தினால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க தர்ம பத்னா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா படுத்துக்கிற போது கூட நான் சொன்னால் நிறைய பேருக்கு இதாக இருக்கும் படுத்துக்கிற போது கூட ரெண்டு பேருடைய வஸ்திரமோ இல்லாட்டி தர்புல்லையோ தூரத்தில் படுத்துட்டா கூட கட்டிக்கணும்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளை தவிர மற்ற நாட்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சே இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் அதுக்கு ஏதோ நான் எந்த காரணத்தை கொண்டும் பிரிஞ்சு இருக்க கூடாது அதுக்காக படுத்துக்கிற போது கூட இந்த தர்ப்புல்ல சுத்திக்கணுமா அப்படின்லாம் சொன்னால் இப்போ அதெல்லாம் நான் அது ரொம்ப ஓவரங்கு உங்களுக்கு தோணும் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு சாஸ்திரத்தில் ஆனால் நடைமுறையில் ரொம்ப சிரமம் அதெல்லாம் அகிருத்திரிமானம் இப்போ உலகத்தில் எல்லாரும் எதை நோக்கி ஓடுகிறார்கள் கிருத்தரிமானந்தமா அகிருத்திரிமானந்தமா கிருத்திரிமானந்தத்துக்கு தான் இந்த செயற்கை இன்பம் போலி இன்பம் இந்த செயற்கை இன்பத்தை நோக்கித்தான் எல்லோரும் போகிறார்கள் அந்த இயற்கை இன்பத்துக்கு ஒரு பைசா சொல்ல திருப்பினா போகும் அக ஏன்னா முகத்தை முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் ஆஹ சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்தத்தியை நமகா சொல்லி கொட்டேஷன் போயிட்டு இருக்கும் நிற்காது போரும் அதனால நம்ம நிறுத்திக்கணும் அகிருத்திரிமானந்தம் இந்த அகிருத்திரிமானந்தத்தை புரிஞ்சுக்கிறதுனால ஒரு ஆனந்தம் மனசுல ஏற்படுதா இல்லையா உண்மையிலேயே ஆனந்தத்தை ஸ்வரூபானந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸருடைய நேச்சரே அக்ருத்திரிமானந்தம் அந்த அகிருத்திரிமானந்தத்தை புரிஞ்சுக்கிறதுனால மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அது கிருத்திரிமானந்தமாக இருந்தாலும் இருக்கிற கிருத்திரி ஆனந்தத்திலேயே உயர்ந்த கிருத்திரிமானந்தம் என்னதுன்னா அகிருத்திரிமானந்த ஞானத்தினால ஏற்படுற கிருத்திரி ஆனந்தம் புரியா பாருங்க அகிருத்திரிமான இயற்கையான இயற்கையான இன்பத்தை அறிவதால் ஏற்படும் செயற்கையான இன்பம் அந்த இன்பம் கிட்டத்தட்ட இயற்கையான இன்பத்திற்கு சமானமானது அப்படி சொல்றோம் இயற்கையான இன்பத்திற்கு சமானமானது எல்லாமே இப்படிதான் எல்லாம் கண்டிஷன் தான் நேத்ரானந்தம் எல்லா சுவாமிகளுக்கு ஆனந்த ஆனந்த மாதிரி போட்டிருக்கு ஆனந்தா என்ன என்ன ஆனந்தா வந்து நித்யானந்தா அழுதுன்ருக்கார்ண்ணா நித்யானந்தான் வேற சொல்லிவிட்டேன் அதனால அழுதுன்ட்ருக்கார் அப்படின்னு நான் வச்சுங்களேன் நித்யானந்தா அழுதுன்ட்ருக்கார் நான் என்னப்பா அது காண்ட்ரடிக்ஷனாக இருக்குது பேர் வியாகாத தோஷம்னு பேர் எனக்கு நாக்கு இல்லைன்னு நான் வாயத்திறந்து சொன்னேன்னு வச்சுங்களேன் எப்படி இருப்போம் எனக்கு நாக்கே கிடையாது ஜிஹ்வாமே நாஸ்தி நான் சொல்லல வித்யாரியரே இஹ்வாமே நான் ஸ்தீங்கிற மாதிரி இருக்கு நான் இல்லைங்கிறது நான் இல்லைன்னு சொல்றதுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது எப்படி இருக்குன்னா எனக்கு நாக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னாரு அவர் தூக்கத்தில் ரொம்ப தூக்கத்தில் நீ இருக்கியா இல்லையான்னு கேட்டால் தூக்கத்தில் நான் இல்லை அப்படின்னா நான் இல்லைன்னு எப்படி சொல்றேன் நீ அப்படி அதனால் ஆனந்த நித்தியானந்தா அழறார் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அழுதாக எப்படி நித்தியானந்தமாக இருக்க முடியும் ஏதோ புரிஞ்சு அவர் வந்து எதோ துக்கத்தினால அழறாரு அப்படின்னு அது வந்து என்னதுன்னா அந்த ஸ்வரூப்பானந்தம் புரிஞ்சால் நமக்கு துக்கத்துக்கு மதிப்பு கிடையாது இருக்கட்டும் இது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் ஆக அகிருத்திரிமானந்தம் ரெண்டாவது லைனை முதல்ல பார்க்கணும் அதாவது பும்சாத் வசிய பிரயும சம்பவேத்யம் வசியகா சம்பவேத் அப்படி படிக்கணும் அதாவது இந்த நிதித்தியாசனத்தை பண்றவனுக்கு பண்ணி பண்ணி அபியாசம் ஆகி போச்சு நல்ல தியானம் பண்ணி பண்ணி பழகி போச்சு தியானத்தில் வந்து இவனுக்கு என்னாச்சு சுபாவம் ஆயிடுச்சு எதையுமே என்ன சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்னு சொன்ன மாதிரி அபியாசம் பண்ணி பண்ணி பண்ணி அபியாச பலம் ஏற்பட்டு என்னாச்சுன்னா ஸ்வயம் க்ஷணாத்து வஷ்யகா பவே ஒரு க்ஷணத்துல இப்போ ஏதாவது விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட அவனால் சடனாக திருப்பிக்க முடியுமா மனசை க்ஷாத்து ஏதோ பெரிய விவகாரம் நடந்துட்டுருக்கு உடனே என்ன பண்ணுறான் எல்லாம் ஜகத் நான் என்னெல்லாம் பார்த்துன் இருக்கேனோ அத்தனையும் மகா சினிமா இது வாஸ்தவம் கிடையாது ஸ்கிரீன் எப்படி ஆதாரமோ அது மாதிரி பிரம்மன் ஆதாரம் அகம் பிரம்மா அஸ்மி அகம் சாட்சி அஸ்மி மித்யா விவகார சாட்சி இந்த மித்யா விவகாரத்துக்கு நான் சாட்சியாக இருக்கேன்னு சடனாக திரும்பி விடுறோம் பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியிறது வேகமா அவனால் மனசு ஏன்னா சமாதி அபியாசம் பண்ணியிருக்கிறதுனால ஏற்கனவே தியான அபியாசம் பண்ணி பண்ணி பழகி இருக்கிறதுனால அவனால் சடனாக பண்ண முடியுது நல்லா யோகாபியாசம் பண்ணி பழகியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் திடீர்னு இங்கிருந்து நீங்கள் கையை ஊனி நடந்து போங்கோ அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் ஏன்னா அவனுக்கு பண்ணி பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலில் நடந்து போகிறதுபோல்லாம் கையால் நடந்து போங்கோ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் அவனால் முடியும் ஏன்னா எந்த நேரமும் தயார் எந்த நேரமும் நான் கையால் நடக்க தயார் அது மாதிரி இவன் எந்த நேரமும் மனசை திருப்ப தயார் எந்த நேரமாக இருந்தாலும் சரி உடனே உடனே இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் இந்த உலக விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கிறதுன்னு சொன்னால் உடனே அவனால் மனசை திருப்பிக்க முடியாது கணாத்து வசியா சம்பவ ஒரு கஷணத்தில் மனசை வசப்படுத்திக்க முடியும் மனசுக்கு அவ்வளோ தூரம் பயிற்சி கொடுத்துருக்கான் எப்பொழுது ஒரு மனிதனானவன் அதாவது பிரயுக்தகா பும்சஹா அப்படி போடணும் திதித்தியாசனத்தில் ஈடுபட்ட பிரயுக்திரகர்ஷேன யுக்தா சமாதி அபியாசேன்னு அர்த்தம் சமாதி அபியாசத்தில் நன்கு ஈடுபட்டவன் எப்பொழுது ஒரு கணத்தில தானாவே ஸ்வயம் வஷியகா சம்பவே தானே வசப்படுத்தக்கூடியவனாக ஆக முடியுமோ அதனாலதான் கீதையிலையும் பகவான் சொன்னார் சர்வ கர்மாணி மனசா சந்நாஸ்தே சுகம் வசி வசினர் வசி சுகம் ஆஸ்தே வசப்படுத்துறதுன்னு சொல்றது சொன்ன முடிஞ்ச உடனே இது பண்றது என்ன தாபாஹோ நிஹீத்தி சர்வே எஸ் இணை திரா பிரதி வசேஹி எஸ் இணை தஞ்சா பிரதிஷ்டிதா கீதையினு அடிக்கடி இந்த வசப்படுத்துறதுங்கிற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது வரைக்கும் சாது சமபேத் அது நன்றா பொறுப்பாக தியானம் பண்ணணும் இது உக்காந்து பண்ணாலும் சரி நடந்துட்டே பண்ணாலும் சரி இதுக்குன்னு நீ டைம் கொடுக்கணும் ஒதுக்கி நீ பண்ணணும் அப்படின்னு அர்த்தத்துல அதிகமா லௌகிக்க விவகாரங்கள்ல ஈடுபடாம இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்றது மனசுல அது இருக்கணும்ங்கிற அர்த்தம் தாவத்து யாவத்து வஷ்யா பவேத்து தாவத்து சபியசே அதான் மெயின் சென்டென்ஸ் யாவது வசியா பவேத்து சம்பவேத்து தாவத்து சாது சமபியசேத் உனக்காக குரு பண்ண முடியாது ஸ்வயம் அபியசேத் நீதாம் பண்ணணும் குரு வாயில ஊட்டலாம் ஆனால் முழுங்கிறது நீதாம் முழுங்கி ஆகணும் உணவை வாயில ஊட்டலாம் முழுங்கிறது நம்ம தான் முழுங்கணுங்கிற மாதிரி குருவானவர் சொல்லி கொடுப்பார் நீ அதை அபியாசம் பண்ணணும் இமம் அகிருத்திமானந்தம் நிதித்தியாசனத்துக்கு பேரு நேத்துக்கு சொன்னேன் இந்த அகிருத்திரிமானந்த உணர்த்துகிற அதாவது இயற்கையான இன்பத்தை உணரும்படி செய்கின்ற அப்படி அர்த்தம் இயற்கையான இன்பத்தை உணரும்படி செய்கின்ற ஓனப்புங்கிறது அதாவது இந்த ஸ்வரூபானந்தத்தை நான் ஓன இது வர்றதில்லை இதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனந்த விசாரம் பண்ணி ஆனந்தத்தினுடைய லக்ஷணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அங்கே நிதித்தியாசனத்துக்கு இது பேர் வச்சுட்டார் அக்ருத்திரிமானந்தம் இஸ் இக்குவல் டு நிதித்தியாசனம் அதாவது இந்த அக்ருத்திரிமானந்தத்தை உணர் புரியும்படி செய்கின்ற நிதித்தியாசனத்தை உணரும்படி செய்கின்ற நிதித்தியாசனத்தை சமபசேத் சாது சமபியசேத் நன்றாக அபியாசம் பண்ண வேண்டும் எதுவரைக்கும் நீ அதாவது எந்த சிச்சுவேஷன் உடனே உன்னால மனசை திருப்பிக்க முடியுமான்னு உனக்குதான் தெரியும் அது ஆத்ம பிரத்தியம்னா பரப்பிரத்தியம் அது உனக்கு மனசுல படணும் உலகமே என்ன வந்து ஸ்தோத்திரம் பண்ணால எனக்கு என்னது நான் என்னையே நான் சவிச்சுன்றதுன்னு என்ன ஒன்றும் சரியில்லை எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்னையே நான் சவிச்சுக்கிறேன் என்னையே நான் நிந்தனம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் நான் எவ்வளோ சௌகரியங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து என் பேர்லையே எனக்கு கோபம் இருந்ததுன்னு சொன்னால் அப்போது நான் சந்தோஷமாக இருக்க அகம் விரக்ஷரேரிவா கீர்த்தி பிஷ்டங்கிரேரிவ தன்யோகம் கிருத கிருத்தியோகம் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்யமோ காணேன் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்யமோ காணேன் எனக்கு உலகம் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி பரம தரித்ர சிகாமணியாக இருந்தாலும் சரி இந்த என திரவிணகம் சவர்ச்சசம் வேதம் ரொம்ப சவர்சசம் திரவிணம் பிராப்தவான் அஸ்மி ஒளி பொருந்திய செல்வத்தை நான் அடைந்தவனாக இருக்கிறேன் ஒளி பொருந்திய என்ன ஒளி இது அறிவொளி ஆக செல்வத்தை அடைந்தவனாக நான் இருக்கிறேன் ஆகையினால அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் அது எந்த அறிவுக்கும் பொருந்தும் அறிவிலார் எல்லாம் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் ஆக இந்த ஸ்லோகத்தை ஒரு வழியா பூர்த்தி பண்றேன் ஆஹா இந்த ஸ்லோகத்தின் நிதித்தியாசனத்தை விடாம பண்ணணும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன நிதித்தியாசனத்தை விடாம பண்ணி அது வந்து என்னாகணும் ஸ்பான்டேனியஸாக இங்கிலீஷில் சொன்னால் ஸ்பான்டேனியஸ் நேச்சுரலாக ஆகணும் உனக்கு அது வரைக்கும் நீ விடாமல் அபியாசத்தை பண்ணணும் உன்னுடைய இயல்பாக மாறிவிட வேண்டும் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வந்து இயல்பாக மாறிவிட வேண்டும் அதுவரையிலும் நீ அபியாசத்தை பண்ணணும் விறத்தியில் ஞாபகம் நான் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் யாரு நான் யாரு நான் ஒத்துட்டானு ஒத்துக்காட்டாலும் நான் யாரு அகம் பிரம்மாஸ்மி தான் ஆனா அந்த அகம் இந்த விருத்தி இருக்கே அது எண்ணம் அந்த விருத்தி வந்து இந்த அகம்பிரம்மாஸ்மி விருத்தி திருடமாகணுங்கிறார் அகம்பிரம்மாஸ்மி விற்த்தி அகம்பிரம்மாஸ்மி திருடமா இருமம் வந்து திருடமா இருதில்லை அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணம் திருடமாகணும் அதுதான் விஷயம் அகம் பிரம்மாஸ்மி விற்பி திருடமாகணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இதில் இன்னும் விசேஷ விஷயம் இருக்கு அடுத்த சொல்லவும் போகலாம் தெரியல என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் எண்ணமற்ற நிலை எண்ணம் அறிவு இதெல்லாம் கடந்தது நீங்கள் மனசுனாலே அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அக மனசு அறிவுனாலே இதை தெரிஞ்சிக்க முடியாது இது வந்து நீங்கள் மனசை காலி பண்ணி என்ன பண்ணணும் மனசை காலி பண்ணணும் அது ஏதோ என் கையில் இருக்கிற மாதிரி அது மனசை நான் காலி பண்ணணும் மனசை காலி பண்ணின உடனே அந்த ஆத்மா ஆத்மா எப்படி இருக்கு அது ஸ்வயம் இருக்கு அது தானே தன்னை உணர்த்தும் தானே தன்னை உணர்த்தும் வேற எந்த முயற்சியும் நீ பண்ணக்கூடாது நீ பண்ண வேண்டியது என்னதுன்னா மனசை காலி பண்ணிட்டு மனசை காலி பண்ணிட்டு என்ன அர்த்தம் எண்ணங்களெல்லாம் இல்லாத நிலையை உண்டு பண்ணிட்டு பேசாமல் இருந்தானா ஞானம் தானாக வரும் எங்கே வரும்னு கேட்டால் அது எங்கேயோ வரும் மைண்டில் வருமா வராதான தாட் எங்கே வரும் தாட் எங்கே வரும் தாட்டு வந்து மைண்டில் தான் வரணும் என்ன சொல்கிறாங்க மைண்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க மைண்ட்லஸ் தாட் அப்படின்னு நான் தாட்லெஸ் மைண்டுன்னு சொல்ல வேண்டியதான் மைண்ட்லெஸ் தாட்டு தான் அகம்பிரம்மாஸ்மி தாட்டு வந்து மைண்ட்லெஸ் தாட் அப்படின்னா அது நல்லாவே தெரியறதுன்னாங்க ஆமாம் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஜானமும் அந்தகரணத்தில் தான் ஏற்பட்டாகணும் எந்த ஜானமும் மைண்டில் தான் ஏற்பட்டாகணும் இதுக்கு சொல்கிறோம் இதுதான் அசாஸ்திரியமாக படிக்கிறது அசம்பிரதாயமாக படித்தா அப்படி தான் இருக்கும் மைண்டுலாம் வந்து மைண்டை காலி பண்ணிடணும் மைண்டில் இருக்கிற தாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆத்மா தானாவே அப்படியே பிரகாசிக்கும் அதனால நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீ பெருக்கி பெருக்கி பெருக்கி தொடச்சு தொடைச்சி உன் மனசை வச்சுக்கும் அந்த ஞானம் மனசுல ஏற்படுமா எதுல ஏற்படும்னா அந்த மனமே தனி மனம் கொஞ்சம் கண்ண முடினு இப்படி சொல்லணும் அந்த மனமே ஒரு தனி மனம் அந்தவனத்தில் ஏற்படுற மாதிரி வருது அப்படின்ன உடனே இவனுக்குமோ சிஷ்யனுக்குனுமோ ரொம்ப புரிஞ்சுவிட்ட மாதிரி இவனும் தரையாட்டுறான் அப்படி எந்த ஜானமும் அந்த கரணத்தில் தான் ஏற்பட்டாகணும் அது மெட்டீரியல் நாலெட்ஜாக இருந்தாலும் சரி அது வந்து ரிலீஜியஸ் நாலெட்ஜாக இருந்தாலும் சரி இங்கிலீஷில் சொல்கிறேன் அது வந்து ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜாக இருந்தாலும் சரி எந்த நாலெட்ஜும் மைண்டில் தான் ஏற்பட்டாகணும் இப்போ வந்து நிறத்தை பற்றிய அறிவு எதில் ஏற்படுகிறது கண்ணில் ஏற்படுகிறதா மனதில் ஏற்படுகிறதா நிறத்தை பற்றிய அறிவு நான் நிறத்தை பற்றி அறிவு தமிழ் புரியுது இல்லையா நிறத்தை பற்றிய அறிவு எதில் ஏற்படுகிறது நிறத்தை பற்றிய அறிவு கண் மூலமாக மனதில் ஏற்படுகிறது இல்லையா சந்தேகம் இல்லையே எனக்கு நிறத்தை பற்றிய அறிவு கண் வாயிலாக மனதில் ஏற்படுகிறது ஒலியை பற்றிய அறிவு காது வழியாக மனதில் ஏற்படுகிறது சொல்லிண்டே இருக்கட்டுமா மனத்தை பற்றிய அறிவு மூக்கின் வழியாக மனதில் ஏற்படுகிறது தோல் மென்மையானது கடினமானது என்கின்ற அறிவு தோல் வாயிலாக மனதில் அறியப்படுகிறது ஆக அப்புறம் வந்தது சுவையை விடறப்படாது ரொம்ப முக்கியமான ஐட்டம் அது ஆக சுவையை பற்றிய அறிவு நாக்கு மூலமாக மனதில் ஏற்படுகிறது அதே மாதிரி நான் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கின்ற அறிவு தர்மசாஸ்திரத்தின் மூலம் என் உள்ளத்தில் ஏற்படுகிறது சந்தேகம் இருக்க தர்மசாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் திருக்குறளை படிப்பதன் மூலம் அந்த படிக்கிற அந்த புஸ்தகத்தின் மூலம் அதை கண்ணால பாக்குறேன் அந்த புஸ்தகத்துல இருக்கு அதை குரு சொல்றார் காதால கேட்கிறேன் திருக்குறள் அத குரு உபதேசம் அந்தக்கரணத்துல மனசுல தர்மசாஸ்திரம் ஏற்படுகிறது ஈஸ்வரனை பத்தின ஞானம் சாஸ்திரத்தின் மூலமா ஏற்படுறது புஸ்தகத்தை படிக்கிறதுனால எனக்கு ஏற்படுறது அதே மாதிரி என்ன பத்தின ஞானம் என்னாலே ஏற்படுறதா எப்படி ஏற்படுறது என்ன பத்தின ஞானம் என்னாலே ஏற்படுறதான்னு என்ன பத்தின ஞானம் என்னை பற்றி சொல்லுக்குற சாஸ்திரங்களால எனக்கு மனசுல ஏற்படுறது புரியறது இல்லையா என்னை பற்றின ஞானம் என்னிடத்திலிருந்தே ஏற்படலை அப்படி ஏற்படுறதா இருந்தால் எனக்கு புஸ்தமே வேண்டாம் சாஸ்திரமே குருவே வேண்டாம் சம்பிரதாயமே தேவையில்லை என்னை பற்றின ஞானம் என்னை பற்றிய என்னுடைய ஸ்வரூபத்தை பற்றி உபதேசிக்கிற சாஸ்திரங்கள் மூலமாக குரு மூலமாக எனக்கு கிடைக்கிறது இந்த ஞானம் எங்கே ஏற்படுறது ஏன்னா முக்கியமான விஷயம்தான் என் மனசில் தான் ஏற்படுது இப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது மனசை நல்லா வச்சுண்டு மனசை வந்து க பாடம் படிக்கிற போது காது மனசு புஸ்தகத்தை பார்க்குறதுக்கு கண் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ அபரோக்ஷானுபூதி கிளாஸில் நாலெட்ஜ் வந்து எங்கே ஏற்பட்டுது மைண்ட் ரெஸ் ஸ்டேட்டில் ஏற்பட்டுதா மைண்டில் ஆகையனால இது இது வந்து ஆபத்து எது மனதற்ற நிலையில் மெய்யறிவு தோன்றும் அப்படி சும்மா கதையெல்லாம் விடுவாங்க மனதற்ற நிலை வேணா வேணா நம்ம அதுக்கு அப்படி கேள்வி வேற கேட்டுடுவாங்க நம்மள்கிட்ட அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் கெட்ட விஷயங்களில் மனது இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயங்களை நினச்சி பழகினா அந்த மனசில் தோணும்னு பக்குவத்துக்காக சொல்லணும் அவ்வளோதான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மனசில் எண்ணங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது மனசுல தான் இந்த அறிவு ஏற்படணும் அந்த அறிவை ஏற்படுறதுக்கு கடவுள் வந்து என்ன பண்றார் நமக்கு குருவை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அதை நாம் ஸ்ரத்தையோட எடுத்துக்கணும் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஆக தாட்லஸ் ஸ்டேட் அப்படின்னாங்கிறதுலாம் தாட்லஸ் ஸ்டேட் வந்து தூக்கத்தில் இருக்கு இப்போ கூட படித்தோம் விற்த்தி விஸ்மரணம்னு படித்தோம் விற்த்தி விஸ்மரணம் எதுனால பிரம்மனை ஆழமா நினைக்கிறதுனால ஏற்படுற விற்த்தி விஸ்மரணம் தான் சொன்னாரே தவிர பிரம்மத்தை நினைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விற்பி விஸ்மரணம் சொல்லுது விற்பி வேணும் அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணி அந்த தியானத்தினால விற்தி விஸ்மரணம் அது ஒடுங்கிறதுன்னு அர்த்தம் படிச்சோம் ஆக இதை நீங்க மனசுல வாங்கிக்கணும் நிறைய பேருக்கு இந்த அறிவு எப்படி ஏற்படும் அறிவு வந்து மனதில் ஏற்படுறது இல்லைன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் பிரசித்தமாக இருக்கு நிறைய புஸ்தகங்களில் அது எழுதப்படுறது ஆகையினால அதை சொல்ல வேண்டி அதனால சொல்றோம் அடுத்தது என்னது படிப்போம் தத்தன நிர்முக்தித்தோபவதி யோ கிராட் தத்வரூபம் நெய் தசிய மனசோ த நிதிசனத்தினுடைய பலன சொல்ற இப்ப என்ன சொல்றாரு இந்த முதல்ல இதுக்கு முதல் படிச்ச ஸ்லோகத்துல என்ன சொன்னார் நூத்தி இருபத்தஞ்சுல நிதித்தியாசனத்தை விடாம பண்ணணும் எப்ப உனக்கு உன்னுடைய இயல்பாகவே அது மாறுகிறதோ அதுவரைக்கும் நீ நிதித்தியாசனத்தை விடாம பண்ணணும் இத பத்தி எல்லாம் கைவல்ல நவனியத்துல சந்தேகம் தொழில பாடலாம் இருக்கு எதுவரைக்கும் சமாதி பண்ணணும் அப்படின்னா நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் பண்ணணும் அதுக்கு பிறகு சமாதி பழக வேண்டிய அவசியம் அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆருடனும் அன்றே அப்படி ஒரு இருக்கு அந்த பாடலன் முழுவதும் என் நினைவில் இல்லை நீங்கள் வேணால் கூட போய் பார்க்கலாம் கைவல்லிய நவநீதம் புத்தகம் வச்சுருந்தா பாருங்க கைவல்லிய நவநீதத்தில் இதை பற்றி ஒரு விசாரம் இருக்கு பாடல் மிகவும் தொழில் தொழிலால் தொழிலுண்டோ பலனான படல் கிடைத்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இங்க என்ன சொல்றாருனா நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றாரு ததஹா பிறகு சாதன நிர்முக்த சாதனங்கள்ல இருந்து விடுபடுறானா சிரவண மனநிதில இருந்து விடுபட்டான் இப்ப இவனுக்கு உக்காந்து ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இதுவரைக்கும் சொன்னதை உக்காந்து பண்ற மாதிரியே சொல்லியிருக்காரு நம்ம என்ன சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல உக்காந்து பண்றது அப்படிங்கறது இல்லை இல்லைனா அது அப்படி தான் இருந்தது பதினஞ்சு அங்கங்களும் அப்படி தான் இருந்தது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என்னவா இருந்தாலும் சரி பிரம்ம சிந்தனையை விடப்படாதுன்றார் நீ நடந்துன்றிருந்தாலும் சரி படுத்துன்ட்டு சரி அந்த பிரம்ம சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜெகன்மித்யாத்வ சிந்தனை பிரம்ம சத்தியத்துவ சிந்தனை இல்லாட்டி எல்லாம் சர்வம் அகமேவ எல்லாமே நான் அந்த விற்பி இதை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் சாதனை நெர்முக்தகா எல்லாம் முடிஞ்சு போச்சான் இவன் என்ன எடுத்துன்னா இவன் சாதனையிலருந்து விடுபட்டான் கடைசி வரைக்கும் சாதனை பண்ணிகிட்டே இருக்கிறது நமக்கு லட்சியம் இல்லை சாதனை நிர்முக்தா என்ன போடுறாரு பாருங்கள் சித்தோபவதி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கோடு போடணும் கடைசி வரைக்கும் சாதனை பண்ணுறதே நம்ம லட்சியம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது லட்சியமாக ஒரு ஊருக்கு போகணும்னா அங்கே இங்கிருந்து நான் டெல்லிக்கு போனேன் அப்புறம் என்ன நான் டெல்லியிலேருந்து திரும்பி வந்துட்டேன் திரும்பவும் டெல்லிக்கு போகிறேன் வரேன் வந்து டே இருக்கேன்னு வச்சுக்கோ ப்ளெயினில் அதுலேயோ இல்லை ட்ரெயின்லேயே போய்ட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க வைத்தியம் தான் போகும் இல்லாட்டி யாராவது போலீஸ் தேடுறவனாக இருக்கும் அவன் அவன்தான் இப்படி இப்படியும் போயிட்டுருப்பானா இருக்கும் அது கூட அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்குது ஆ சாதனை நிர்முக்தான்னா போய் அடைய வேண்டிய மலை உச்சிக்கு போயிட்டேன் கையில் பெரிய ஏதோ ஒரு பிஷு டாப் அமர் அமர்நாத் யாத்திரைன்னு வச்சுக்கோங்கோளேன் அமர்நாத்தில் வர யாத்திரையில் முதல்ல ஒரு டாப் இருக்கும் அதுக்கு பேர் பிஷு டாப்னு பேர் ரொம்ப கடினமான மலை அது போகும் போகும் வந்துட்டே போயின்ண்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் எப்படா முடிய போகிறோன்னு தோணும் அதில் போகிறதுக்கு நம்ம கையில் ஒரு குச்சியை ஊனின்ட்டு நடந்து நடந்து போகிறோம் இது நமக்கு வேண்டி இருக்குது ஒரு குச்சி தேவைப்படுறது மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் இந்த குச்சியாலன்றும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குச்சியை ஊனி அதுக்கு விபூதியை வச்சு சந்தனம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்போம் உச்சி என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல போட்டுடுவோமா இருக்கும் சில பேருக்கு அதை ஊர் கொண்டு வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் முக்தி பிராப்தி அர்த்தம் அது வந்து என்னதுன்னு சென்டிமெண்டல் வேல்யூ அதனால என்ன நான் இந்த தடியை ஊனித்தான் நான் வந்து கைலாசை யாத்திரை பண்ணினேன் அந்த யாத்திரையை பண்ணினேன்னு சொல்லி கடைசியில் இருக்கிற சாமான் போறாதுன்னு அது ஒரு மூலையில் இருக்கும் அது என்றைக்கா ஒரு நாள் பார்க்குறப்போது தான் ஞாபகத்துக்கு வரப்போகுது அது என்னன்னா அது இருக்கணும் அது கடைசியில் ஒரு அட்ட மேலே அட்டத்தில் லாஃப்ட்டில் போட்டுருவோம் அந்த லாப்டை ஓப்பன் பண்ணுறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நான் ஏதோ சாதாரணமாக சொன்னேன் இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார் நான் வீடு கட்டினேன் சுவாமி லாஃப்டே போடலைன்னு லாஃப்டில் வைக்க வேண்டிய பொருள் எனக்கு தேவையில்லை அது தேவையில்லாத தானே நான் வச்சுருப்பேன் அப்படின்னா இல்லை என்றைக்கா ஒரு தேவை அதை அன்னைக்கு வாங்கிக்கலாம் ஆஹ் இந்த லாஸ்ட்டில் நிறைய சாமான சேர்த்து அப்புறம் அதை சேர்த்து வச்சாத பொறுமை அடிக்கிறக்கு அது தொடச்சி வைக்கணும் இல்லாட்டி அது கெட்டு போயிடும் நீங்கள் என்ன தான் சேர்த்து வச்சுருந்தானும் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அது வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி இல்லாட்டி பாலிஷ் போட கொடுக்கணும் சில பேர் இந்த வெள்ளி பாத்திரத்தை ரூம்குள்ளேயே வச்சுருப்பா எதாவது விசேஷத்துக்கு எடுக்கலான்னா அதில் சாப்பிட்டோன்னு வச்சுங்கோ அடுத்த நாளே வயறு ஸ்டொமக் அப்செட் ஆகிடும் உண்மையாக இல்லையா இதெல்லாம் வெள்ளி பாத்திரத்து அது உடனே என்ன பண்ணும் பாலிஷ் போட கொடுக்கணும் அது என்ன பண்ணும் பொண்ணு கல்யாணத்துக்கு பாலிஷ் போட்டு அவளுக்கு கொடுக்கணும் அவள் அவள் பொண்ணு கல்யாணத்துக்கு பாலிஷ் போட்டு கொடுத்துட்டு இருப்பான் சில இதெல்லாம் நம்ம பண்ணுறதை பார்த்தா எதுக்கு சொல்றேன் இந்த குச்சியை ஊனிண்டு மேலே போகிறதுக்கு போனேன் அதில் தான் குச்சியை ஊழிண்டு மேலே போனப்புறம் அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டு இந்த உடம்பே ஒரு நாளைக்கு போக போகிறது இதில் நான் போயிட்டு வந்த குச்சி ரெக்காடு மகாத்மா காந்தினா யாருங்கிறாங்க பையன் தெரியுமா ஏய் அவர் தான்ண்டா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய போராட்டமெல்லாம் நடத்தினாரு எதுக்கு பண்ணார் நம்ம நாடு வெள்ளக்காரங்கிட்ட அடிமையா இருந்தது ஓஹோ அப்படியா அவங்களுக்கு அதெல்லாம் இருந்துட்டா ஆகிடுச்சு சுதந்திர தினத்தினிக்கி யாரும் சுதந்திர தினத்தை பெருசாக சந்தோஷமாக கொண்டு வர்றாங்க எதுக்கு சொல்றேன் சாதன நிர்முக்தகா அந்த சாதனத்தை அடைய முடிஞ்சோடனே இது பண்ணிடணும் சாதன நிர்முக்தகா சித்தோ பவதி யோகிராட் சித்தகா பவதி சித்தகா பவத்தின்னா சாத்தியத்தை அடைஞ்சுட்டான் சித்தனாயிட்டான்னு அர்த்தம் அதனால எல்லாருமே கடைசி வரைக்கும் நான் சாதகன் சாதகன் சொல்லிட்டு இருந்த சாஸ்திரத்துக்கு அவமானம் சாஸ்திரத்துக்கும் குருவுக்கும் அது அவமானம் அதுக்கா பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க நல்ல உண்மையை சொல்லணும் பாஷாங்கம் பண்ணக்கூடாது சித்தோ பவதி யாரு யோகிராட் யோகிராட்டுனா நிதித்தியாசகா யோகிராட்டுன்னா ஸ்ரவண மரண நிதித்தியாசன யோகிராட்டுன்னா ராஜா யோகிராஜான்னு அர்த்தம் யோகிராஜ் பர்தரிக்கு பேர் உஜ்ஜயனில் போய் பார்த்தா எல்லா இடத்துலேயும் பர்த்ருஹரியோட சம்பந்தப்பட்ட இடம் நிறைய இருக்குது அந்த இடத்துக்கு பேரெலாம் யோகிராஜ் பர்திருஹரி மகர்ஷி யோகிராஜ் அப்படின் தான் போட்டிருக்கோம் இங்கே தான் பர்த்ருஹரி இந்த இடத்துல தியானம் பண்ணார் அவர் பெரிய ராஜாவாக இருந்தவர் பட்டியலத்தாருடைய சிஷ்யர்னு வேற சொல்லுவாங்க பத்திரகிரியார்னு தமிழில் ஆகையினால அவர் அவருடைய சம்பந்தப்பட்ட அவர் சிவன மாதிரியே வடிவம் வச்சுருப்பாங்க எங்கே பார்த்தாலும் உஜ்ஜயனில் போனால் எங்கே சுற்றி பார்த்தாலும் அது இருக்கும் எங்க பேர் அவருக்கு பேர் யோகிராஜ் இப்போங்கூட சில பேர் பேர் வச்சுக்கிறாங்க யோகிராஜ்னு வச்சுக்கிறாங்க ஆஹ் யோகி ராட்டுங்கிறது ராட்டுங்கிறது தான் ராஜ் மாறுது சம்ராட் விராட் ஸ்வராட் அதெல்லாம் யோகிகளின் அரசர்ன்னு அர்த்தம் அதாவது அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம் யோகிராட்டு சாதன நிர்முக்தா சன்னு சித்தோ பவதி இந்த அபியாசம் நிதித்தியாசனம் பண்றவன் அந்த பிரயோஜனத்தை அடைஞ்ச பிறகு சித்தனாகிறான் தத் ஸ்வரூபம் நச்ச ஏத ஏத தத் ஸ்வரூபம் இவனுடைய இந்த ஸ்வரூபம் ஏத தத் ஸ்வரூபம் மனசா நச்ச விஷயம் நச்ச விஷயா மனதுக்கும் வாக்குக்கும் இவனுடைய ஸ்வரூபம் எட்டாது இங்க தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் நல்லாவே நம்ம இது பண்ணிக்கணும் என்னன்னா நம்ம அனுபவிக்கிற அந்த ஞான ஆனந்தம் இருக்கே அதை யார்கிட்டையா வார்த்தையால் சொல்ல முடியுமா இன்னொருத்தனால் அதை கற்பனை பண்ண முடியுமா அஜானிகள் ஞானிகளுடைய மனதை கற்பனை செய்ய முடியுமா ஞானிகளுடைய மனதை விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் ரெண்டு இது நிறைய இருக்குது இது ஒரு அர்த்தம் முக் இன்னொரு அர்த்தம் இருக்குது இருந்தாலும் இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமானது ஏதசிய தத் ஸ்வரூபம் இவனுடைய அந்த ஸ்வரூபத்தை ஸ்வரூபமானது இவனுடைய அந்த ஸ்வரூபமானது மனதிற்கும் வாக்குக்கும் விஷயமாகாததாகும் அதனால வந்து நான் மனசில் நிறைவா இருக்கேங்கிறது யாருக்கு தெரியும் என்னுடைய மனசுல இருக்கிறத தான் சொன்னேன் உலகமே வந்து வெளியில வந்து இது எல்லாரும் வந்து என்னை புகழ்ந்தாலும் கூட ஏன் மனசுல எனக்கு ஒரு திருப்தி இல்லை நிறைவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசில் எனக்கு திருப்தியோ நிறைவோ இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் அதுதான் ஃபெயிலியருங்கிறது என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இப்போ நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோ ஆசிரமம் என்னவோ பெருசாக இருக்குது எனக்கு தான் நிம்மதி இல்லை அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பிரயோஜனம் என்ன தான் இதே இருந்தாருன்னு என்ன பிரயோஜனம் எல்லாரும் நீ பெரியாவாக ஓகோன்னுலாம் சொன்னாலும் கூட என்க்கு உள்ளூர எனக்கு நிம்மதி இல்லாத மாதிரி நான் உணர்ந்தேனே ஆனால் அது எவ்வளோ இது ஆகையினால் இது இப்படி புரிஞ்சுக்கணும் எனக்கு உள்ளூர மனசில் சந்தோஷமாக இருக்கணும் அது யாருக்கு சொல்கிறது அந்த மனசை இந்த இந்த ஆனந்தத்தை எப்படி விளக்கி சொல்லுவேன் என்னது தாய்மாரூர் பாட்டிலாம் வரும் சொன்ன ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய்த் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் உற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி பற்றிய பற்றத உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் வார்த்தைதான் ரொம்ப முக்கியம் பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி ஆக இந்த இந்த ஞானம் ஞானியோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது யாருடைய மனசையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அது வேற விஷயம் ஆனால் ஞானியோட அந்த இது ஹயத்தை புரிஞ்சுக்கணும்னா என்னாகணும்னா ஞானியா இருந்தால் தான் புரியும் பாம்பின் கால் பாம்பரியம் அப்படிங்கிற மாதிரி ோட அந்த மனசனுடைய தன்மைய ஞானியா தான் அஜ்ஞானியால தெரிஞ்சுக்க முடியாது அஜ்ஞானியால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அஜ்ஞானி ஞானியானா தெரிஞ்சுக்க முடியும் நாளை பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தக்ஷிணா அமூர்த்தஜே நமஹ ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதி குருநாத